ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நம் தர்மசாஸ்திரத்திலிருந்து யுகதர்மங்கள் என்று சொல்லக்கூடியதான பகுதியை விரிவாக பார்த்துன்னு வரோம் களவு பாராசரஸ்மிருதாக அப்படின்னு இந்த கலியிலே பராசரர் என்கிற மகர்ஷி சொல்லக்கூடியதான ஸ்மிருதிகளை அடிப்படையாக கொண்டு நாம் தர்மங்களை செய்யணும் என்று தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அதிலே இந்த கலியுகமானது எப்படி இருக்கும் கலியில் என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் நடக்கும் என்கிறத முன்னாடியே நமக்கு சொல்லி காண்பிக்கிறார் பராசரர் அதற்கு காரணம் இப்படியெல்லாம் நடந்தாலும் நாம் அதில் ஈடுபடக்கூடாது நாம் அதிலிருந்து நீண்ட தூரம் விலகி இருக்கணும் என்பதற்காக இந்த கலியில் நடக்கக்கூடியதான விஷயங்களை முன்னரே நமக்கு கணித்து காண்பிச்சிருக்கார் பராசரர் பரித்தியஜந்தி பர்தாரம் வித்தகீனம் ததா ஸ்திரியா பர்த்தா பவிஷ்யத்திகலவு வித்தவானேவ யோசித்தாம் இந்த கலியில் கலியனுடைய தோஷத்தினால தம்பதிகள் கல்யாணம் பண்ணிண்டு ஒரு தம்பதிகள் இருந்தால் அவர்களுக்குள்ள ஸ்னேகம் எப்படி இருக்கும்னா அவர்களுக்கு வசதி என்ன அளவு இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்னேகம் இருக்கும் கணவன் ஐஸ்வர்யசாலியாக இருக்கான் பணக்காரனாக இருந்தால் மனைவி அவனிடத்தில் மிகவும் பிரியமாக இருப்பான் அவனுக்கு அந்த அளவுக்கு பண வசதி இல்லை அப்படின்னா அவளுக்கு அவனிடத்தில் பிரியம் குறைச்சலாக இருக்கும் அடிக்கடி தகராறு வரும் இந்த தகராறுக்கு பணமே காரணமாக அமையும் ஆகையினாலே தன்னுடைய கணவர் சாதாரண உத்தியோகத்தில் இருக்க சம்பளம் ஜாஸ்தி இல்லைன்னா பரித்தியஜந்தி பர்தாரம் ஸ்திரீகள் பர்த்தாவை விட்டுட்டு எங்க பணம் இருக்கோ அங்கே தேடிண்டு போயிட நேரும் வித்தகீனும் ததா ஸ்திரியஹா ஸ்திரீகளுக்கும் பணம் விஷயத்திலே தான் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய பெண்களே யாருக்கு பணம் இருக்கோ அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் என்று ஆசைப்படுவள் அது இன்றைக்கு நாம் நிறைய பார்க்குறோம் கல்யாணம் அப்படின்னு வந்தால் எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறதுல பொன் என்ன சம்பாதிக்கிறாளோ அதை விட பத்தாயிரம் ரூபாய் அதிகமாக சம்பாதிக்கிற பையன்தான் வேணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பை இன்றைக்கி பார்க்குறோம் அவனுடைய குணம் அவனுடைய ஒழுக்கம் அந்த குடும்பத்தினுடைய பொறுப்பு அந்த குடும்பத்தினுடைய நிலைகள் இதையெல்லாம் பார்ப்பதுங்கிறது இன்றைக்கி சுத்தமாக இல்லாததை பார்க்குறோம் பணம் யாருக்கு இருக்கோ அவனை தான் ஸ்திரீகள் விரும்புவா இந்த நாளில் கல்யாணம் பண்ணிக்கும் பொழுதே தம்பதிகள் ரெண்டு பேரும் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொல்கிறா இந்த நாளில் என்ன பேசிக்கிறான்னா என் பேரில் நீ எவ்வளோ டெபாசிட் பண்ணுவ அப்படின்னு பொண்ணு கேட்பதாக நாம் சொல்கிறத கேட்குறோம் காரணம் இந்த கலையில் அப்படி நடக்கும்னு அன்னைக்கே பராசரர் காண்பித்ததை இன்னைக்கு நாம் அனுபவிக்கிறோம் பர்த்தா பவிஷ்யத்திகளவு வித்தவானேவ யோசித்தாம் இந்த கலியில் வீட்டில் நடத்துபவர் வீட்டை நடத்துபவர் குடும்பத்தை நடத்துபவர் யாராக இருப்பார்னா ஸ்திரீகளாகத்தான் இருக்கும் வித்தவானேவ யோசித்தாம் ஐஸ்வர்யம் பணங்காசி யாரிடம் இருக்கும்னா ஸ்திரீகளிடத்தில் தான் இருக்கும் அதை வச்சுன்னு தான் இந்த நாளில் மனைவி பேரில் வீடு வாங்குறதுன்னு வந்துவிட்டதோ என்னமோ தெரியல அர்த்தஷ்டாத்மோபோகார்த்தாக பவிஷ்யந்தி கலவுஜுகே தர்மம் பண்ணுறதாகட்டும் தன்னுடைய கடமையை பண்ணுறதாக ஆகட்டும் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணுறதாக ஆகட்டும் அனைத்துமே பணத்தை அடிப்படையாக கொண்டே அமையும் ஒருவன் தர்மம் பண்ணணுமானால் என்ன வருமானம் வந்ததோ அப்படின்னு பார்த்து அந்த வருமானத்துக்கு தகுந்தார்போல் தர்மம் பண்ணுறது ஸ்ராத்தம் பண்ணணுமானால் தன் வருமானத்தில் தன் செலவு போக என்ன மீதம் இருக்கோ அதிலே ஸ்ராத்தம் பண்ணுறது குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணுறதுன்னா பணங்காசு இருந்தால் கல்யாணம் பண்ணுறது இப்படியெல்லாம் பணத்தை அடிப்படையாக கொண்டு வந்துடும் இந்த கலியில ஸ்திரியக்கலோ பவிஷ்யந்தி ஸ்வைண்யா லலித ஸ்பிருகா அலங்காரம் செய்து கொள்வது மிகவும் பிடிக்கும் அதுவும் கிரகத்துக்குள்ளே ஆத்துக்குள்ளே அலங்காரம் பண்ணிக்கிறதை விட வெளியில போகிற பொழுதோ அலங்காரம் செய்து கொண்டு போகணும் என்கிற எண்ணம் ஸ்திரீகளுக்கு அதிகமாக இருக்கும் நம் தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது சுவாமியை தேவதைகளை ஆராதிக்கிற பொழுது அனைத்து ஆபரணங்களையும் போட்டுண்டு புது வஸ்திரம் கட்டிண்டு பூஜை பண்ணணும் தெய்வத்தை நாம் எப்படி ஆராதிக்கிறோமோ அப்படி அந்த தெய்வம் நமக்கு அனுகிரகம் பண்ணும் அப்படிங்கிறதுனாலே தான் இந்த மானசிக்க பூஜான்னு உண்டு பூஜையை நன்னா யதாவத்தாக செய்ய முடியலன்னா மானசிக பூஜா அப்படின்னு எல்லா தெய்வங்கள் மேலேயும் ஸ்தோத்திரங்கள் எல்லாம் செய்திருக்கா மானசிக பூஜான்னு அதில் நிறையா வர்ணிச்சிருக்கும் நிறைய இத்தனை ஆபரணங்களை போட்டு பெரிய தங்கத்தினால பண்ணின ஆசனத்தில் தெய்வத்தை அமர்த்தி வெள்ளினால் பண்ணின ஒரு பெரிய தாம்பாளத்தை கொண்டு வந்து வச்சு தங்கச்சொம்புனால பாதப்பிரக்ஷாணம் காலலம்பி விட்டு அப்படின்னு மானசிகமான ஸ்தோத்திரத்தில் அப்படி வரும் அடுக்கடுக்காக வடை அடுக்கடுக்காக பக்ஷணங்கள் எல்லாம் செய்து வச்சு நிவேதனம் பண்ணுறது அப்படின்னு மாணசிக்க பூஜையில் வரும் ஏன் அப்படி வருதுன்னா அப்படி நாம் தெய்வத்தை ஆராதித்தோமானால் அந்த அளவுக்கு நமக்கு ஐஸ்வர்யம் வரும் நாம் எந்த அளவுக்கு தர்மத்தில் செலவு பண்ணுறோமோ அந்த அளவு தான் நமக்கு ஐஸ்வர்யம் கையில் நிற்கும் ஸ்திரியக்கலோ பவிஷ்யந்தி ஸ்வைண்யா லலிதஸ்பிருகாக ஸ்திரீகளினாலே தான் குடும்பங்களில் தகராறுகள் ஏற்படும் அஸ்னான போஜினோ நாக்னி தேவதா திதி பூஜகாக காலவேளையில் ஸ்நானம் செய்யாமலே சாப்பிடுபவர்கள் அதிகமாக இருப்பார்கள் அக்னியினுடைய ஆராதனம் வீடுகளில் இருக்காது அதிதிகளுடைய ஆராதனம் இருக்காது அதிதிகள்னால் வருபவர்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்கணும் ஏதாவது எடுத்துக்கிறதுக்கு கொடுக்கணும் பழைய நாளில் ஒரு வாழைத்தாரை வாங்கி வச்சுருப்பாள் ஒவ்வொரு வீடுகளிலையும் இருக்கும் யார் வீட்டிற்கு வந்து சென்றாலும் ரெண்டு வாழைப்பழம் அதிலிருந்து எடுத்து கொடுக்கறது அப்படின்னு ஒரு பெரிய தர்மம் இருந்தது குழந்தைகள் யார் வந்துட்டு போனாலும் அதிலேருந்து ரெண்டு வாழைப்பழத்தை எடுத்து கொடுப்பா ஏன்னா இந்த பலதானத்தினால கிடைக்காத பலன் பலதானத்தினாலே தான் வம்சவருத்தி ஏற்படுறது பலதானத்தினாலே தான் மனசாந்தி ஏற்படுறது பலதானத்தினாலே தான் ஐஸ்வர்யம் நமக்கு நிலச்சி இருக்குது அப்படிங்கிறத வச்சுன்னு தான் திருச்சியில் தாய் மாணவர் சுவாமிக்கு வாழத்தாறு ஒரு தர்மம் இருக்குது குழந்தை காத்தில் வம்சவருத்தி ஏற்படணும் சுகப்பிரசவமாக ஏற்படணும் அப்படின்னா வாழத்தாறு பிரார்த்தனை செய்து கொண்டு தாய் மாணவருக்கு ஒரு வழக்கத்தை பார்க்கிறோம் காரணம் இந்த பலதானம்ங்கிறது ரொம்ப முக்கியம் சின்ன தர்மம் அதுல பலன் அதிகம் அப்படி யார் வீட்டிற்கு வந்தாலும் ஏதாவது சாப்படை கொடுத்து அனுப்பணும் அது இந்த கலியிலே இருக்காது அதே போல அதிதி பூஜக்காக நாக்னி தேவதா அதிதி பூஜக்காக தேவ தெய்வங்களுடைய பூஜை குறைஞ்சு போயிடும் கரிஷந்தி களவு பிராப்தே நச்ச பெண்டோதகக் இது போலெல்லாம் நடக்கும் நடக்க போறதுப்பா கலில நீங்கள் எல்லோரும் பார்க்க போகிறேள் அப்படின்னு அன்னிக்கே பராசரர் சொல்கிற நச்ச பிண்டோதகக் கிரியாக பிதற்களை உத்தேசித்து செய்யக்கூடியதான ஸ்ராத்தங்கள் கைவிடப்பட்டு போகும் அபர காரியங்கள் கைவிடப்பட்டு போகும் தர்ப்பணங்கள் கைவிடப்பட்டு போகும் துர்பிக்ஷ பய பய பீடாபி அத்தீவ உபத்ருதா ஜனாக இந்த பிதர்காரியங்களெல்லாம் கைவிடப்பட்டு போனதின் காரணமாக தெய்வங்களை ஆராதிப்பதை கைவிடப்பட்டு போனதின் காரணமாக துரிக்ஷங்கள் ஏற்படும் மழை பெய்ய வேண்டிய காலத்தில் மழை பெய்யாது துர்பிக்ஷ பயபீட பீடாபிகி ஆகினாலே பயம் அதிகமாக ஏற்படும் ஒருவரிடமிருந்து இன்னொருவர் திருடி சாப்பிடக்கூடியதான நிலை ஏற்படும் அத்தீவ உபத்ருதா ஜனாக ஜனங்களுக்கு நிம்மதி இருக்காது உபதிரவங்கள் தான் அதிகமாக இருக்கும் என்ன மாதிரி உபதிரவம்னா இராஜாங்கத்தினாலே உபதிரவம் இருக்கும் அல்லது திருடர்களினாலே உபதிரவம் இருக்கும் அல்லது குழந்தைகளினாலே உபதிரவம் இருக்கும் அல்லது நம்மிடத்துல வேலை செய்ய வேண்டிய ஆட்கள்னாலே உபதிரவம் இருக்கும் ஏதோ ஒரு வழியில் நமக்கு ஒரு உபதிரவம் ஒரு இடையூறுகள் இருந்து கொண்டே இருக்கும் கோதூமான யவான் நாட்யம் தேசம் யாசந்தி நம் தேசத்து ஆகாரங்களில் ஒரு ஈடுபாடு குறையும் மற்ற தேசங்களுடைய ஆகாரத்தில் ஈடுபாடு ஜாஸ்தியாக இருக்கும் நம் தேசத்தினுடைய அரிசி அரிசி உடம்பிற்கு மிகவும் தேவை ஆரோக்கியமான உணவு அதை வச்சுன்னு தான் நெல் எத்தனை விதம் நமக்கு சாகுபடி நடக்கிறது வெள்ளப்புண்ணின்னு ஒண்ணும் ஆந்திரா புண்ணின்னு ஒண்ணும் ஐயாறு இருபது இப்படியெல்லாம் இவ்வளவு ரகங்கள் அரிசி இருக்கு அவைகளில் தான் நமக்கு தேவைப்படக்கூடியதான சக்தி ஆரோக்கியம் இருக்கு ஆனால் அதிலே நமக்கு ஈடுபாடு குறையும் மற்ற தேசங்களுடைய ஆகாரங்களில் ஈடுபாடு ஜாஸ்தியாக இருக்கும் என்று தொடர்கிறார் பராசரர் என்கிற மகர்ஷி